அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எசிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தமிழ் சொல்லின் சிறப்பு ஊத்துமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்பர் அவருடைய சிறந்த நண்பராய் காவடி சிந்து கவிஞர் அண்ணாமலை ரெட்டியார் காணப்பட்டார் அண்ணாமலை ரெட்டியார் ஊவை சாமிநாத ஐயரிடம் பாடம் பயின்றவர் அவருடைய பேச்சில் இலக்கிய நயமும் சிலேடை நயமும் நகைச்சுவையும் மெளிரும் கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருந்த அண்ணாமலை ரெட்டியாரை பார்க்க ஊத்துமலை ஜமீன்தார் மருதப்பர் வந்தார் வாடா மருதப்பா என்று வரவேற்றார் கவிஞர் மற்றவர்கள் திகைப்படைய உடனே கவிஞர் அரசரை வாடா என்று நான் அழைப்பேனோ எந்த துன்பம் வந்தாலும் மருதப்பா என்றுதான் நான் அழைத்தேன் என்றார் நண்பர்கள் கவிஞரின் நகைச்சுவையுடன் கூடிய சொல்லாற்றில் கண்டு வியந்து போயினர் சொல்லுக்கு இருக்கின்ற சிறப்பு தன்மை அதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அமைகிறது இனிய சொற்களை பயன்படுத்துகிற போது காதுகளுக்கு கௌரவம் கிடைக்கிறது சிந்திப்போம் நாம் பேசும் வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்லாது பிறருக்கும் மகிழ்ச்சியையும் உண்மையான பொருளையும் தருகிறதாய் அமையட்டும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி